திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவையாறு திருச்சிற்றம்பலம் அந்திவட்ட திங்கட்கண்ணியன் ஐயாறு அமர்ந்து வந்தென் புந்தி திடைப்புக்கு நின்றானையும் பொய்யனென்பனோ சிந்தி வட்டச்சடை கற்றே நந்தி வட்ட தொடு கொன்றை வளபிய நம்பனையே பாடகக்கால் கழற்கால் பரிதிக்க திருக்க வந்தி நாடகக்கால் நங்கை முன் செங்கண் ஏனத்தின் பின்னடந்த காடகக்கால் கணங்கை தொழும் காலெங்கணாய் நின்ற கால் ஆடகாலமான் தேர்வலவன் ஐயாற்றனவே சுவாமி செம்பர் ஜோதீஸ்வரர் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி திருச்சிற்றம்பலம்